நபி சலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் தொழுகையை இரண்டு ரகாத்துகள் தொழுவித்தனர் இரண்டு ரக்காத்துகள் தானே தொழுவித்தீர்கள் என்று கூறப்பட்டது பின்னர் இரண்டு ரகாத்துகள் தொழுவித்து பின்பு சலாம் கோரி இரண்டு சரிதாக்கள் செய்தார்கள்